நாற்பத்தி ஆறுமான் அவர்களுடன் ஒருவர் திட்டிக் கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருவரின் முகம் சிவந்திருந்தது கழுத்து நரம்புகள் உடைத்திருந்தன அப்பொழுது நபி சொல்லு அலிக் வசல்லம் அவர்கள் ஒரு சொல்லை நான் அறிவேன் அதை அவன் கூறினால் அவனிடம் ஏற்பட்டுள்ள கோபம் அவனைவிடும் வெறுக்கப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை எடுக்கிறேன் என்று கூறினால் அவன் அடைந்த கோபம் போய்விடும் என்று கூறினார்கள் உடனே நபித்தோட கோபப்பட்டவரிடம் சென்று சைத்தானை விட்டும் பாதுகாப்பை அல்லாஹுடன் நீ தேட வேண்டும் என நபி அலேஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று கூறினார்கள் புகாரி மூன்று இரண்டு எட்டு இரண்டு முஸ்லிம் இரண்டு ஆறு ஒன்று